பொ நபி அலிஹி வசலம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் கூடுதலாக பின்வருமாறு பேசக்கூடியதில்லை ஒன்று போர்க்களம் இரண்டு மனிதர்களிடையே சமாதானம் ஏற்படுத்துதல் மூன்று ஒருவன் தன் மனைவியிடம் பேசுவது ஒரு பெண் தன் கணவனிடம் பேசுவது இந்த மூன்றில் மட்டும் பொய்க்